அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அளவரிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகித் தோன்றாக்கடும் தன்னுடைய பொருள் அளவையும் வலி அளவும் நிலை அளவும் துணை அளவும் அதாவது வருமானம் பலம் தன்னுடைய ஸ்டேட் நிலையும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுடைய அளவும் அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கையானது பிறர் முன் விளக்கமாக காணப்படினும் குறைந்து குறைந்து முடிவில் இல்லாமல் போய்விடும் உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும் இருக்கிற மாதிரி இருக்கும் பிறகு போயிடும் திரும்ப வரவே வராது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது இந்த திருக்குறள் ஒரு மனிதனுடைய அளவு செல்வம் தகுதி நிலை துணை இவற்றை தெரிஞ்சுக்கிறது தான் அளவறிதல்னு பேர் அவற்றுக்கேற்ற வாழ்க்கை அமையாமல் போனால் ஆடம்பர வாழ்வாக காணப்பட்டு பிறகு அவன் அழிந்து விடுவான் என்பதுதான் இந்த குரட்பாவின் விளக்கம் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கடும் அளவாக தன்னோட அளவெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வாழாமல் இருக்கிறவனுடைய வாழ்க்கையானது இருக்கிற மாதிரி இருந்து அப்புறம் போயிடும் பிறகு மறுபடியும் மேலெழுந்து வளர்ச்சி அடையிறது கடினம் என்பது கருத்து ஔவையாருடைய நல்வழி பாட்டை சிந்திக்கலாம் நாம் இங்கே ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு ஈட்டும் பொருளை காட்டிலும் அதிகமாகச் செலவழிப்பவர்கள் பிற்காலத்தில் தங்களது மானத்தையும் அறிவையும் இழப்பார்கள் எவ்வழி நடந்தாலும் அவர்கள் திருடர்கள் போன்று நடத்தப்படுவர் எந்த வழியில் நடந்தாலும் அவர்களை திருடல்களைப் போல கருதி மக்களால் நடத்தப்படுவர் எத்தகைய பிறப்பிலும் எந்தவித மரியாதையும் இல்லாமல் தீயவர் போல நடத்தப்படுவர் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொன்னாலும் கவனமாக இருக்கணுங்கிறது கருத்து பொருளை மதிக்க வேண்டும் வாழ்க்கையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தெல்லாம் இந்த பாடலிலே இருக்கிறது மற்றவர்களைப் போல நாமும் பெரிய ஆள்னு காமிக்கணும்னு நினச்சி நம்மளை கெடுத்துக்கூடாது விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று சொல்கிறோம் இல்லையா அதைப்போலதான் பதவரை பார்க்கலாம் அளவு தன்னிடத்துள்ள பொருளின் அளவை அறிந்து தெரிந்து கொண்டு வாழாதான் வாழாதவனுடைய வாழ்க்கை வாழ்வானது மேலெழுந்தவாரியாக பார்த்தால் உள போல இருப்பது போல தோன்றா தோன்றி இல்லாகி ஆழமாக பார்த்தால் இல்லாததாய் பிறகு கெடும் அத்தோற்றமும் அழிந்துவிடும் தன்னிடத்துள்ள பொருளின் அளவை அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கையானது மேலெழுந்தவாரியாக பார்த்தால் இருப்பது போல தோன்றி ஆழமாக பார்த்தால் இல்லாததாய் பிறகு அத்தோற்றமும் அழிந்துவிடும் உண்மையில் இல்லாததாய் ஆனால் இருப்பது போல் தோன்றி பின்பு அத்தோற்றமும் அழிந்துவிடும் என்பதை நன்கு உயிர் துணர வேண்டும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தோன்றாக்கடும் அனைவருக்கும் மனமார்ந்த வளர்க மனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை